ப்பிள் மேக்கின்டோஸ் கணினி விற்பனைக்கு வந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்கா அனுப்பிய வாயஜெட் இரண்டு விண்கலம் சூரிய மண்டலத்தில் சனி கோலினிக்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு டான் ஜெட்ஸ்மென் வேதியலுக்கான நோபல்ஸ் பரிசு பெற்ற இஸ்ரேல் நட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நீல் ஜான்சன் ஜிம்பாப்வே கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓமி பாபா இந்திய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுப்பிரமணியம் சுகிர்ந்தராஜன் இலங்கை ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பீம்சென் ஜோஷி இந்திய பாடகர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சுகுமார் அழிகோடு இந்திய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வி எஸ் தமிழ் திரைப்பட நாடக நடிகர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை